அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து எஸ் மனுவல் இருந்த சிந்தனை தலைப்பு உண்மையான அணுகுமுறை நண்பர் ஒருவர் இருந்தார் மிகப்பெரிய பதவி அவரிடம் பல்வேறு உதவிகளை எதிர்பார்த்து சில நபர்கள் வந்து அவரை சந்தித்து பேசுவார்கள் சிலருக்கு அவர் செய்து கொடுத்து கோரிக்கை முடியும் என்றால் நிற்க வைத்து அனுப்புவார் முடியாது அமர வைத்து தேநீர் கொடுத்து அனுப்புவார் வருிறவர்கள் அந்த உண்மையான அணுகுமுறையில் மகிழ்ந்து நம்முடைய கோரிக்கை நியாயமற்றது என்பதை உணர்வதோடு மனிதர் தங்கமானவர் என்று மற்றவர்களிடம் சொல்லி செல்வார்கள் அவரை பொறுத்தவரை அவர் அறைக்குள் நுழைகிற யாவரும் கசப்புடன் செல்லக்கூடாது ஆம் உண்மையான அணுகுமுறை ஒரு குழந்தையின் சிரிப்பை போல் தூய்மையானது குழந்தை நிர்பந்தங்களற்று போலித்தன்மையின்றி இயல்பாக சிரிப்பதால் திணிக்கப்படாத கோபம் கூட அழகாக மாறுகிறது உண்மையாக இருப்பவர்கள் தமக்குள் மலர்ச்சியை பெற்றிருப்பவர்கள் ஜீவித்திருப்பவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தங்களை சுற்றி பல என்ன அலைகளை எழுப்பி கொண்டே சிந்திப்போம் நாமும் வாழும் வாழ்வில் உண்மையான அணுகுமுறையை வெளிப்படுத்துவோம் நன்றி